நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமீழும் நம்ம காராமணி சுண்டல் செய்ய தேவன பொருட்கள் காராமணி ஒரு கப் தேங்காய் துருவல் அரை கப் காஞ்ச மிளகாய் மூணு தனியா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம காராமுனியை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருவோம் அடுத்த நாள் அதை எடுத்து தண்ணி எடுத்துட்டு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு ஒரு விசில் கொடுத்து வேக வச்சு ஏறுடுவோம் ஒரு ட்ரை பேன் வச்சுட்டு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு இந்த தனியாக அது தனியாக வறுத்து எடுத்து வச்சுருவோம் காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துப்போம் கடலப்பருப்பும் வறுத்து எடுத்து வச்சிடலாம் இந்த மூணும் போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருவோம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு வானல் வச்சுருவோம் வானல் காய்ச்சதும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு பெருங்காயத்தூள் போட்டுருவோம் பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பில போட்டுட்டு இந்த காரமணி போட்டுடுவோம் கார வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை குட்டி கலந்துருவோம் உப்பு போட்டுடுவோம் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அந்த தனியா மிளகா க கடலைப்பருப்பு போட்ட பவுடர் இதை மிக்ஸ் இதில் கலந்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் எடுத்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சுப்பாமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கரமணி சுண்டல் தயார் ட்ரை பண்ணி